ஜமாதிங்கிருத்த ஒரு ஆறு ல பதார்த்தத்துக்கு ஆறு விகாரங்கள் ஏற்படுறது ஜாயதே முதல்ல அஸ்தி விபரிணமதே வர்த்ததே அபக்ஷீயத்தே ஆறு முதல்ல ஒரு வசம் உண்டாகிறது உண்டானதுக்கு அப்புறம் தான் அது இருக்குன்னு சொல்லலாம் உண்டாடுறதுக்கு முன்னாடி இருக்குன்னு சொல்லும்போது அஸ்தினு உண்டானதுக்கு அப்புறம் சொல்லலாம் அஸ்தி ஆனதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் மெதுவாக வர்தது வளர வேண்டும் நம்ம சரீரங்கள்லாம் அப்படிதான் வர்த்ததேன்னு ஆனதுக்கப்புறம் அதுல கொஞ்சம் பரிணாமம் ஏற்படுறது விபரிணமத்து அப்புறம் மெதுவா கயத்தை அடையிறது அப்புறம் ஒரு அளவுக்கு இல்லைன்னு அழிவுறது நஷ்டி இல்லை இப்ப ஆறு விதமான விகாரங்கள் நாம பார்க்கக்கூடிய வஸ்துகள்ல இருக்கு அப்படின்னு கண்டுபிடிச்சு அவர் சொல்லி சொன்னான் ஜென்மாதின் இடத்துல நீங்க அர்த்தம் சொல்லும் போது இந்த பதத்துக்கு அர்த்தம் சொல்லும் போது ஆதி சந்தன எதவான சங்கிரமம் பண்ணலாம் ஆனா நீங்க விஷயத்தை சொன்ன எழுது ஜென்ம ஸ்தி லயகா இந்த மூணே மூணுதான் சொன்ன எழுது ஜாஸ்கர் சொன்ன மூணு விஷயத்தை ஆதி சொல்லலாமே இங்கே ஷட் பாவ விகாரம் ஏன் அப்படி வியாக்கியானம் பண்ணுங்க அப்படின்னு ஒரு சந்தேகம் வரலாம் அந்த சந்தேகத்தை நிவர்த்தி பண்ற ஹாஷ்காரர் ரெண்டு காரணம் இந்த இடத்துல சொன்ன பாவ விகாரும் அடங்கும் அதனால தனியாக சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை ஒண்ணு இன்னும் ஒண்ணு ஸ்ருதியில மூணக்கம் நிர்தேசம் பண்ணிருக்கே தவிர ஆறாம் நிர்தேசம் பண்ணல அதனால இந்த ஆதிபதத்தினால ஸ்ருதிய சொன்னதான் எடுத்துக்கணும் ஆற எடுத்துக்கிட்டோம்னா நிறுத்த வாக்கியத்தை பத்தி இவர் பேசுறார் போல இருக்கு சூத்திராரர் காந்தி ஏற்பட்டு பத்தி பேசுறதாக நமக்கு தெரியாது வாக்கியம் பிரம்ம நிரூபணத்துக்காக வரவே இல்லை அப்ப நிறுத்த வாக்கிய தாற்பத்தை சொல்றாரு அது ஏதோ சாதாரண மகாபூதங்களை இந்த சூத்திரம் சொல்றது அப்படிங்கறது ஆயிரம் பிரம்ம லட்சணம் ஆக முடியாது அதனால ஸ்ருதியில சொன்ன சத்தான் எடுத்துக்கணும்னு பாஷ்யக்காரரை சொல்றாரு அன்னேஷா அப்படி பாவவிகாரான திருஷ்வேவ அந்தர்பாவா இது ஜென்மஸ்திதி நாசானம் கிரகணம் மற்ற ஏதோ விபரிணமே வர்தே அப்படின்னா சொன்னால் நீ ஒரு விஷயத்தில் உற்பத்தியிலேயே சேர்ந்து விட்றான் இந்த மாதிரி முன்னாடி இல்லை இப்போதானே விருத்தி அடைஞ்சிருக்கு பாக்கி அபக்ஷயத்தில் நாசத்திலேயே சேர்த்து நடுறான் ஆக எதனும் தனியாக சங்கிரகம் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை அதனால ஜன்மஸ்திதி நாசம் மூலையே பாக்கியெல்லாம் அடங்கியிருக்க யாஸ்க பரிபிதான்து ஜாயத்தை அஸ்தி இத்தியதீனம் கிரகணே स्थितिकाले தஷாங்க ஸிதி காலே சம்பாவியமான மூலக்கார்பிநா ஜீத்தேதன்மா உத்திதிலயச்சியேஷன்தான் வியாஸ்டீ யாஸ்பேஷல அவர் வந்து சாதாரண லோகத்துல இருக்கக்கூடிய பௌத்திக பதார்த்தங்களுக்கு ஆறு விகாரம் வருது அப்படிங்கிறத பிரத பிரமாணங்கள்னால சொல்றார் அந்த ஆறு நம்ம எடுத்துட்டோம்னா இந்த பௌத்திக பதார்த்தங்களுக்கெல்லாம் உற்பத்தியாதிகளுக்கு எது காரணமோ அதாவது பௌத்திக எது காரணமோ அதுதான் பிரம்மின்னு சொன்ன மாதிரி அறியும் பௌத்திகத்துக்கு காரணம் பஞ்ச பௌதிகமான சகல பதார்த்தமும் எங்கே வந்து பௌதிகம்னு சொன்னதுலேருந்தே தெரியறது பஞ்ச மகாபூதங்கள்லேருந்து வந்துருக்கு அப்படின்னு அப்படியானால் இந்த சூத்திரம் மகாபூதங்களைத்தான் சொல்றது அப்படின்னு பெரிய தப்பான அபிப்பிராயம் வந்துடும் அதனால யாஸ்கரை சொன்ன ஆறு விகாரத்தை ஆதி சப்தத்தினால கிரகிக்காருங்களோ ஸ்ருதியில உள்ளக்க சொன்னோம்னா ஸ்ருதியில சந்தேகமே இல்லை பஞ்ச காரணமான பிரம்மத்தை தான் ஏதோ வாயுவானி பூதான் சொல்றது ஏன்னா ஆரம்பத்தில் பிரம்ம ஜித்யாசையான அவன் வந்து போய் சேர்ந்திருக்கான் தத் பிரம்மேதி சொல்றதே அதனால ஸ்ருதியில் இது பஞ்ச மகாபூதங்களை பற்றி இந்த ஸ்ருதி தெரிவிக்கிறதோன்னு சந்தேகத்துக்கு இடமே இல்லை அதனால ஸ்ருதியில் சொன்ன ஜென்மாதிதயத்தை ஜென்மாதிபதத்தினால நம்ம எழுதுட்டோம்னா இந்த சூத்திரம் பிரம்மத்த லட்சணம் பிரம்மத்துக்கு லட்சணம் சொல்றதுங்கிறது சந்தேகம் இல்லையாமல் புரியும் அதுக்காக அப்படி வியாக்கியானம் ஒண்ணே தவிர அப்படியே சொல்லக்காரு அதனால என்ன சொல்றாரு யா உற்பத்தி பிரம்மணா சொதிலம்மணி ப்ரமணசர் அீநாத் திதிச்சுண்ணூனிணவிசேஷணம் ஈஸ்வரம் முக்கிய அந்நாத் அச்சேதன் அணுஜா அபாணோத்திய சம்பாவத்த ஸ்வாவத்தக விஷ்ட தேச கால நிமித்தானோபாதான இது தனி பாஷ்யம் இந்த பாஷத்தினுடைய பிரயோஜனம் என்னன்னு கேட்டால் நம்ம தடஸ்த லட்சணத்துக்குரிய பிரயோஜனத்தை தெரிவிக்கிறது இந்த பாஷ்யம் இருக்காக தடஸ்த லட்சணம் சுரூப லட்சணம் சொன்னாலே போதுமே அப்படின்னு சொல்றது தடஸ்த லட்சணம் சொல்றதுடைய பிரயோஜனம் என்ன அப்படின்னு தெரிவிக்கிறதுக்குதான் இந்த பாஷம் என்ன சொல்றது நீங்க சொன்ன தடஸ்த லக்ஷணம் ஒவ்வொரு மதக்காரா ஒவ்வொரு இடத்துல சொல்லிட்டு பிரதானந்தான் ஜகத்காரணம் அப்படிங்கிற ஒருத்தம் வேற ஜீவனே ஜெகத்காரணம் தார்கிகன் வேற ஒரு ஈஸ்வரன் தாங்கள் விதமான ஒரு ஈஸ்வரன் ஜெகத்காரணம் அணுக்கள் பரமாணுல இருந்து ஜெகத உதத்து அப்படி ஒவ்வொருத்தரும் ஒரு திங்கிட்டு இருக்கா அது எதுவுமே கிடையாது விதாமும் ஜெகத்காரணம் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா நமக்கு இந்த ஜெகத்காரண சுரூப தட்கலக்கணம் மக்கள் பிரதானாதிகள்லேருந்து யாவிற்சிக்குன்னு ஈஸ்வரனிடத்துல அதாவது பரபிரம்மஸ்வரூபத்துல நம்மளுடைய புத்திய சீக்கிரமாக பிரவேசம் பண்ண வைக்கிறது அதுக்காக தான் இந்த தக்கலட்சணங்கிறத சொல்கிறதுக்காக சொல்லிருக்கேன் இது அப்புறம் விவரமாக சொல்லுறேன்